நச்சினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினியின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போலாம் மருது பாண்டியின் ஒருத்தர் இருந்தாருங்களாங்க அவங்க மனைவி பேரு மல்லிகா அவங்க அம்மாவும் இவங்க கூடதா இருந்தாங்க அவங்க பேரு மருதாயி மருது பாண்டிக்கும் மல்லிகாவுக்கும் ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணு பேரு மலர்விழி அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல அச்சு மாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்க மாட்டாங்களாம் அவங்க இங்க வராங்களாங்க மருது பாண்டியும் மல்லிகாவும் உட்காந்து இருக்காங்களாம் என்ன மருது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம் நல்லா இருக்கேன் மாமி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு மல்லிகாவ பாத்து ஏண்டி இன்னும் கிளம்பாம இருக்க நாழி ஆயிடுத்துல கோயிலுக்கு போனோம்ல போய் கிளம்பு அப்படின்னு சொல்லி மல்லிகாட்ட சொல்றாங்களா இல்ல மாமி அத்தையும் மலரும் கோயிலுக்கு போனாங்க இன்னும் வரல அவங்க வந்தாங்கன்னா டிஃபன் பரிமாறி கிளம்பிடலாம் நினைச்சேன் அவங்க வந்தி போய் கிளம்பு கோயிலுக்கு போகணும்ல போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அதுக்கப்புறம் மருது பாண்டி விசாரிக்கிறாராம் என்ன மாமி அர்ச்சனால நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அச்சு மாமி சொல்றாங்களாம் ஆமா மருது ரொம்ப நாளா தடப்பட்டு இருந்த இவளோட கல்யாணம் இப்பதான் ஒரு விடிவு காலம் வந்துச்சுப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க கோயிலே வச்சு வெத்தலை பாக்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் மல்லிகாவ கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தி சொல்றாங்களாம் ஆமா மம்மி அர்ச்சனாவோட நல்ல குணத்துக்கு கண்டிப்பா நல்ல வழக்க அமையும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மருந்து சொல்றாராம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போன மல்லிகாவும் உடனே பட்டு புடவை எல்லாம் கட்டி பூ எல்லாம் வச்சு வந்துட்டாலாம் வந்த உ மருது பாண்டி அசந்து போயிட்டாராம் ரொம்ப அழகா இருந்தாலும் மல்லிகா மனசுக்குள்ளார பாட்டு பாடுறாரு என்ன வீ அழகே சொன்னால் வேலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் அந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாக எப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளார மருது பாண்டி பாடுறாருங்களாங்க உடனே அச்சும் அம்மியும் ஏ ரொம்ப அழகா இருக்கடி சாட்சாத் அந்த மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கு சரி சரி கிளம்பு கிளம்பு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா சரின்னு சொல்லிட்டு இவளும் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு கிளம்புறாரா மருது பாண்டி எப்படி முத முதல்ல மல்லிகாவை சந்திச்சது அந்த நிகழ்ச்சியை நினைச்சு பாக்குறாருங்களா இவங்க போனதுக்கு அப்புறம் எப்படி சந்திச்சாங்க அப்படின்னாக்க மருது பாண்டியோட நண்பர் காசி ஒன்னு ஒருத்தர் இருக்காருங்க இவங்க பட்டிமன்றத்துக்கு எப்பயுமே போய் பாக்கற கூடிய வழக்கம் இருக்கு அதனால எங்க பட்டிமன்றம் நடந்தாலும் இவங்க போய் பார்ப்பாங்களாங்க இவரும் இவரோட நண்பரும் சேர்ந்து அந்த பட்டிமன்றத்துக்கு போறாங்க அந்த பட்டிமன்றத்துல எதை பத்தின விவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க விதவைகள் நிலைமைகளை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய விவாதங்கள் தான் இங்க போயிட்டு இருந்துச்சுங்க அப்ப அந்த பட்டிமன்றத்துல இந்த மல்லிகா தான் பேசுறாங்க ரொம்ப அழகா அறிவா சூப்பரா பேசுறாங்க எப்படி பேசினாங்க அப்படின்னாக்க ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகி அந்த பெண் இறந்து விட்டானா அந்த ஆணுக்கு அந்த சமூகம் எப்படி சொல்லும் அப்படின்னா இந்த ஆண் சின்ன வயசு இந்த வயசுல இவனுக்கு இந்த நிலைமை சொல்லி இவனுக்கு இந்த ரெண்டாவது திருமணம் பண்ணி வைப்பாங்க அதே ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகி அந்த கணவர் இறந்துட்டாருன்னா எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் இன்னை வரைக்கும் இந்த நிலம நீடிச்சுட்டு தாங்க இருக்குது அந்த பெண்ணுக்கு வந்து அபசகுணம் இவர் ராசி இல்லாதவ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவளை குத்தி காமிக்கிறது இப்படியெல்லாம் இன்னை வரைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசமா பேசுவாங்க கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே பயங்கர இவளோட பேச்ச கேட்டு ரொம்ப சந்து போயிட்டாங்க உடனே நான் கூட இந்த மேடையிலேயே ஒரு இதை வைக்கிறேங்க இந்த கூட்டத்துல யாருக்காச்சும் தைரியம் இருக்கா ஒரு விதவைய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருக்குமே வராது சும்மா வாய் வார்த்தைக்குதான் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நானுமே ஒரு விதவைதான் இந்த கூட்டத்துல யாருக்கா தைரியம் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த எழுப்பி விடுறான் உடனே இந்த கூட்டத்துல ஒரு நிமிஷம் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க திடீர்னு பார்த்தா மருதை மட்டும் எழுஞ்சி நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு அந்த கூட்டத்துல எல்லாருமே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறம் அந்த நடுவர் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் பேச வச்சு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் ஒத்து போனதும் அந்த மேடையிலேயே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வச்ச உடனே வீட்டுக்கு வந்துருக்கு வயிற்கு வந்த உடனே அவங்க அம்மா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏண்டா உனக்கு அறிவு எந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா ஒரு நல்ல பொண்ணா மங்களகரமா நான் கூட்டிட்டு நினைச்சேன் அமங்கலமான கூட்டிட்டு வந்திருக்க இது எந்த விதத்துல நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ மல்லிகா அவ அவ ரொம்ப அறிவாளியான பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணுங்க அவ அவங்க மாமியார் மனசியோ ஓரளவுக்கு இடம் பிடிச்சிட்டா இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருந்தா மருது அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணும் வந்துட்டாங்க வந்த உடனே என்ன மருதாச்சு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லறான் உன்னே சரி சரி என் மருமக எங்க ஆளுக்கானோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பக்கத்து அச்சு மாமி இருக்காங்களா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்மா அதுக்குதான் கோயில போய் வெத்தல பக்கம் மாத்துறாங்களாம் அதனால இவங்கதான் பெரிய மேடம் ஆச்சு அதனால இவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றான் உடனே டே என்னடா அப்படி சொல்லிட்ட என் மருமக ரொம்ப ராசியான பொண்ணுடா இந்த தெருவிலையே இந்த விசேஷமும் அவ இல்லாம நடக்காத தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்களாம் இது கேட்ட மருதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாங்களா ஏன்னா அன்னைக்கு இதே பெண்ணதான் இவங்க ராசி இல்லாதவ அமங்கலமான பொண்ணு அப்படி அப்படின்னு சொன்ன வாயால இன்னைக்கு அவங்களே பெருமையா பேசுற அளவுக்கு இந்த மல்லிகா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ஆம் நீர்களே, அபசன அபசகுணம் என்று யாரையும் நினைத்து விடாதீர்கள் காலமும் சூழ்நிலையும் ஒருவரை எந்த நிலைக்கும் மாற்றிவிடும் அனைவரையும் நீசியங்கள் நன்றி வணக்கம்